தெரியல ரு சிஷ்டி பண்ணலாமா நினைக்கிறார் தெரியாதது தரிசனங்கிற பிரவர்த்தி இல்லாததுனாலே திரஷ்டா மட்டிலும் சங்கர பாஷ்யம்னா வாஷிய பங்கிகளை சொல்றது இல்லையோ அதுபோல பாகவதமே உபதேஷத்துக்கு பாஷ்யமா இருக்கு பாஷ்யமா இருக்கிறதுனாலே அந்த ஸ்லோகங்களை சொல்றேன் சக்தியே இல்லாததில்ல பிரம்மா அந்த சக்தி பரமாத்மாவில லயமா இருக்கு லயமா இருக்கிறதுனாலே பரமாத்மா ஒன்றே மிச்சப்பட்டிருக்கு சுத்த சக்தி அசுப்திருக்கு அப்போ அசுப்த சக்தி பரமாத்மா சூன்யமாயிடல அசுத்திற்கு அது தூங்கல தூங்காதபடியா இந்த அவ்யுக்துக்கும் சாட்சியா இருக்கு கர்த்தாவா அவ்யுக்தமான பிரகிருதிக்கு சாட்சியா இருக்கு அதனால அசுப்திருக்கு எப்போ அது சாட்சியோ சுப்த சக்தியோ தன்னுடைய சக்தியை தன்னிடத்தை லைக்கும்படி பண்ணிருக்கோ தன்னுடைய சக்தியை தான் பிரகடனம் பண்ணும்படியும் அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு இல்லையா சாமர்த்தியம் அடை கம் எல்லாத்தையும் தன்னிடத்தில இருந்து வெளிப்பட வெளிப்படுத்துற காலம் சிருஷ்டி அடைக்கின்ற அடைக்கின்ற பார்த்து கொண்டிருக்க கூடிய நிலை இந்த பரமாத்மா அவனுடையது அப்ப அந்த பரமாத்மா இப்ப ஜீவாத்மாவுக்கும் சிருஷ்டி லயம் இருக்கு எப்போ அப்படின்னா தூக்கம் வந்து விடுத்தோம் தூக்கம் வந்து எல்லாம் ஹிருதயத்திலயே பிரளயம் ஆயிடும் ஜீவன் மட்டும் ஹம்முன் காலமே ஜாகிரத அவஸ்த வரும்போது எல்லாம் சிருஷ்டி ஆகிறது இப்படி ஜீவனிடத்திலேயே சிருஷ்டியும் லயமும் இருக்கு லயம்தான் சுசுப்தி சிருஷ்டி தான் ஜாகரணம் சுசுப்தி ஜாகரணம் சுசுப்தி ஜாகரணம் சுசுப்தி ஜாகரணம் ஜீவன இடத்துல இருந்து காணாதி காலமா இருக்கு அனாதிகாலம் அனந்த காலம் இருக்கக்கூடிய இதான ஜீவனோ அனந்த கோடி பேர்கள் இந்த ஜெகத்தை ஜாகிரத வரும்போது ஜகத்தை பார்க்கிறான் சுசுப்தி வரும்போது ஜெகத்தை லகித்து படுத்துக்கிறானோ இது போல அனந்த கோட்டி ஜீவன் இருக்கானோ அது போல அனந்த கோட்டி ஈஸ்வரன் இருக்கலாம் இல்லையா அனந்த ஈஸ்வரன் இருக்கலாம் அந்த ஈஸ்வரன் கண்ணம் ஊடும்போது ஜெகத்து லயம் ஆயிடுறது கங்க கறக்கும் ஜகத்து சிருஷ்டி ஆகிறது இல்ல அனந்த போட்டி ஜகத்துக்கு அனந்த போட்டி ஈஸ்வரன் இல்லையா அப்படி நினைச்சிடமே அப்படி நினைச்சிட போதேமே அப்படிங்கறதுக்காக நான் அது போல தனிப்பட்ட ஒரு பிரம்மம் ஒரு பிரம்ம ஒன்னே ஒண்ணுதான் ஜீவன் மட்டும் ஏன் நானா ஜீவனாக இருக்கான் அப்படின்னா நானா உபாதி இருக்கிறதுனால பரமாத்மாவது அந்த உபாதி இல்லாததுனாலே ஒரே பரமாத்மா தான் ஜீவனும் ஒரே பரமாத்மா தான் ஆனால் சோபாதிகனா இருக்கிறதுனாலே நானா ஜீவன் இருக்கிறது போல இருக்க அவன் ஒரே கத்தா அந்த ஒரே கத்தா பார்க்கிறார் என்ன பார்க்கிறான் லோக்கான்னு சுஜா புதுஷா சிருஷ்டிக்க போறாரா புதுஷா சிருஷ்டிக்க போறாரு எப்போதுமே சூன்யத்தை சிருஷ்டிக்க முடியாது ஏன் அப்படின்னா ராத்திரியாகமே எல்லாம் அவ்வக்தார் அகராகமே மறுபடியும் வியக்தார் எந்த கீதையில சொல்றார் இல்லையா அவ்வக்தாதீனி புத்தானி வியானி பாரதான் சொல்ற காலத்துல அப்படிங்கும்போது பூர்வத்தில் சிருஷ்டி பண்ண சூரிய சந்திரமசோதா தார்வம கல்பை சந்திரனின் மட்டும் தானா வர்க்கட அந்தரி சி எல்ல மறுபடியும் ஏன் தோசைன்னு ஒண்ணு இருக்கு ஏற்றிக்கு வாக்குதுதான் இன்னைக்கு மறுபடியும் அதே பிராக்டிஸ் இப்படியே காலமே என்னது இட்லி பண்றது காலமே பண்றது இட்லி பண்றது காலமே என்னது பூர்வமே இருந்த பூர்வமே இருந்த இட்லி தான் இட்லி இட்லிங்கிற அனாதிகாலமா இருக்கு இட்லிங்கிற ரூபம் அன்னைக்கு தயார் பண்ணிக்கு அன்னைக்கு தயார் அப்ப இல்லாத வசுவை ஏதாவது இன்னைக்கு பண்ணேன்னா பண்ணவே முடியாது பண்ணவே முடியாது இட்லி சட்னி உள்பட அனாதிகாலமா இருக்கு அந்த காலமா இருக்கு பார்க்கும்போது சாப்பிட்டுட்டா அது இல்லங்குறான் மறுபடியும் பண்ணினா அது சிருஷ்டி ஆயிடுதுங்கிறான் ஆனா தத்துவம் சூட்சம இருக்கிறது இருந்துட்டே இருக்கு மறுபடியும் சிருஷ்டி பண்றான் மறுபடியும் மறையிறது மறுபடியும் சிருஷ்டி பண்றாங்கிறதுனால இப்ப என்ன நான் மறுபடியும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவோமா இப்ப பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவா அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சம் இருக்கணும் இல்லையா குடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொயவ நினைச்சா இல்லாதது இல்லாதது பாவோ அதைத்தான் படைக்க முடியுமே தவிர அபாவ வஸ்துவ படைக்க முடியாது பாவ வஸ்து எட்டாம் எட்டான அதை படைச்சு விட்டால் எட்டமான நில படைக்காது போனால் அவ்வக்தமான நிலை இது கொயவன் கடம் பண்றது கடம் பண்ணணும்னு அந்த கொயவன் நினைக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்கு அவ்வக்தமா இருக்குமாயிடும் இந்த வியமாகறதுக்கு முன்னாடி அதுக்கு ரூபம் எங்க இருந்தது அவன் மனசுல இருந்தது அவன் மனசுல இருந்தது அவன் மனசுல பிளான் போட்டதையே அவன் வெளியில பண்ணி காமிச்சுட்டான் அது ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை மனசுல இருக்கா பிரபஞ்சத்துல மனசுல வச்சுக்கி பிரியும் எவ்வளவு நகரங்கள் எவ்வளவு கிராமங்கள் எவ்வளவு தீபங்கள் எவ்வளவு எல்லாத்தையும் நினைக்கிறதுனால தானே அவர் ஈஸ்வரன் இவ்வளவையும் மனசுல வச்சிருந்தார் லோக்கங்கள் பகுவசம் இங்க லோகம் சிருஷ்டி பண்ணுவேன் உலகங்களை சிருஷ்டி பண்ணிதே பண்ணுதே பிரபு சேஷ்டி அதனால அடுத்த வாக்கியம் லோகான்னு அசுரிஜாமான் பார்த்தாருல கொஞ்சம் உபன்யாசில நேற்று உபன்யாசில முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு காலமே மறுபடியும் லோகான்னு அசுஜு சொன்னா கொஞ்சம் கேப் இந்த கேப்பே இல்லை கேப் உனக்குதான் வேணும் ஈஸ்வரனுக்கு இது இது வரேன் பண்ணிட்டு வரவரை பண்ணிட்டு வர அவகாசம் தேவையில்லாததுனால மூணு விதமாக சிரஷ்டி பண்ணா மரீ மதமா போ ஒரு சிருஷ்டி மரம்னு ஒரு சிருஷ்டி ஆபஹான்னு ஒரு சிருஷ்டி மூணாக திரிச்சாரு மரீச்சி அப்படின்னா சத்தியலோக பதியா மூணு லோகம் ஸ்வர்க்கம் வரையிலும் ஒரு ஒரு பாகம் ஸ்வர்கத்துக்கு மேலே நாராயமத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா சர்க்கத்துக்கு மேலே உள்ளதுலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் மரீச்சு ஏன்னா மரீச்சன்னு சொல்லுவானேனா மரீச்சனா ஒளி ஒளிமயமான லோகங்கள் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் எல்லாம் ஒளிமயமான லோகமாக இருக்கிறதுனால மரீச்சயா மரம்ிருதி தானே பிருத்து மிருத்துனே பெயர் பிருத்திவியில இருக்கிறவங்களுக்கு மரத்தியன் அப்படின்னே பெயர் மரத்தியனுக்கு மரணமே லட்சணம் அதனால மரணலோகம் இது இது அகஸ்தாது ஆபம் அப்புமயமா இப்படி மூன்று விதமாக சிருஷ்டி பண்ணினார் இரண்டு விதமாக சொல்றது சொல்லிருக்கீங்க மூணு லோகம் அதுக்கு மேல உள்ள லோகம் ஆக ஏழு லோகங்கள் இல்லையா பதினாலு லோகம் பதினாலு லோகங்களும் இதலம் சலாசலம் பாசாலம் இதெல்லாம் கீழ் நடுலோகம் அதுக்கு மேல புககா ஸ்வர்கா மகள் லோக ஜனலோக சபோலோக சத்திய லோகங்கள் மேல் இப்படி மூணாவும் பிரிக்கலாம் பாசாளம் பூமி ஸ்வர்கம் அப்படிங்கறத மட்டும் மூணா பிரிச்சு விட்டு அதற்கு மேல என்ன இந்த மூணும் கர்ம லோகங்கள் உபாசன பலனான லோகங்கள் சத்தியலோக உபாசன பலனான மேல என்ன பண்ணலான்னு சிந்தனை பண்ண அந்த பரமாத்மா லோகங்கள் சிருஷ்டபாலர்கள் சிருஷ்டி பண்ணுவோம் லோகபாலர்கள் தேவர் நம்ம தேவர்களெல்லாம் சட்டி பண்ணலாமா நினைச்சாரா அப்போ நம்ம தேவர்களை சட்டி பண்றதுக்கு முன்னாடி பிரளய ஜலத்திலே இருந்து ஒரு ஒரு புருஷனை மனசனால சங்கல்பித்து சிருஷ்டி சமஸ்தீவஷ்டி ரூபமாக ஒரு புருஷன் அப்படிங்கிறோம் ஒரு புருஷன்னு ஒரு புது புருஷன ராஜகோபுரம் எவ்வளவு கோட்டி ஈ இருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் பர்யந்தம் யான குதிர உள்படை மனுஷன் பசுபட்சி உள்படை எத்தனை இருக்கோர் ஜனங்கள் இந்த ஜனங்களையும் சமஷ்டியான புருஷங்கிற திருஷ்டியோட வார்த்தையான சகஸ்திரா புருஷா அவாவா கண்ணு அவாவா கை அவாவா காலோட பார்த்தோம்னா ஏகபுருஷன் இதுதான் உலகத்துல எவ்வளவு கோதி கண்ணு காது இருக்கோ எவ்வளவு கோதி கை கால் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தேன் அது எல்லாருக்கும் ஒரே அம்சரியாவி நீ பார்த்தயானா இவ்வளவு கோதி நாம ரூபங்களுடையதாக ஏகபுருஷன் தெரிகிறான் இல்லையா அவனதான் விராஜ்புருஷன் விராஜ்புருஷனு தான் சகத்திர சீருஷா புருஷா அப்படின்னு சொல்ற இந்த புருஷ அந்த பரமாத்மா சங்கல்பிச்சார் அந்த புருஷனை சிஷ்டிச்சார் திரண்யர்ப்பு அப்படின்னு சொல்லப்படும் சேஷ்டி பண்ணினார் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினார் ஏன் பிரம்மாவை சொல்லணும் ஜீவ சமஷ்டி ரூபமா இருந்தாலே இரண்யர்பன் அப்படின்னு சொல்றோம் மேல மன்றம் சொல்றது ஏற்பட பிரளய ஜலம் அப்படியே பிரளய ஜலத்தை விகாரப்படுத்த ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றும் விகாரப்பட்டா விகாரப்பட்டா வெவ்வேறு ரூபம் வரும் பால் விகாரப்பட்டா தயிராகும் தயிர் விகாரப்பட்டா வெண்ணையாகும் வெண்ண விகாரப்பட்டா நெய்யாகும் வெவ்வேறு ரூபமாகும் அந்த விகாரத்துக்கு ஏதோ ஒரு சக்தி வர வேண்டும் சக்தி சூரிய வெளிச்சத்தாலும் வெவ்வேறு விகாரங்கள் ஏற்படும் அதுபோல ஈஸ்வரனுடைய சக்தி ஒவ்வொரு பிரவேசிச்சிருக்கிறதுனால அதை விகாரப்படுத்துறதுக்காக அபிதபதி அபிதப்திய அப்ப என்ன ஆச்சு முகம் நிரபித்தம் அதோ ஒரு ஆள் படுத்தம் உண்டாச்சு கல்பன பண்ணக்கூடாது எல்லா சூக்மமான சமஷ்டி ரூபம் அப்புறம் அதுல இருந்துதான் ஸ்தூலமான சரீரங்கள் உற்பத்தி ஆகப்பற இது எல்லாத்துக்கும் காரணமான சக்தி இருக்கு இல்லையா பரவாலுக்கள் நையாயிக்க காரணமானது காரணமானதுல இருந்து ஸ்தூலமானது ஒன்னு உண்டாகிறது இவைகள் எல்லாம் யதா அண்டம் அதுக்கு அண்டம் ஒரு அண்டத்துல முட்டையில அந்த முட்டையில என்ன இருக்கு எசமசு இருக்கு முட்டையிலேன்ஸ் இருக்கு அப்புறம் மாங்குட்டையிலேன்ஸ் அப்புறம் பார்த்தியா மகாவிருட்சம் உண்டாகுது இவளுது எலைகள் உண்டாகிறது மாம்பூக்கள் உண்டாகிறது கிளைகள் உண்டாகிறது இவளுதும் அந்த மாங்குட்டை எசன்ஸ்ல அதுபோல விவாக் அப்படிங்கிற மூல காரணமான வசூலி நாம ரூபங்களான ஜகத்து உண்டாகிறது அக்னி அது அதுக்கு தேவத் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் அப்புறம் இந்திரியங்களுக்கு தேவத் எல்லா இருக்கு இல்லையா இந்திரியங்கள் காது இந்த காது விஷயம் எதுனால் சப்தம் சப்தத்துக்கு பூதம் எதுனால் ஆகாசம் ஆகாசமாகி பூதம் அதனுடைய தன்மாத்திரை சப்தம் அதை கிரகிக்கிறது காசு காது அது வாயு வாயுடைய தன்மாத்திரை ஸ்பரிசம் பரிசத்தை கிரகிக்கிறது தோம் இப்படி ஒவ்வொன்னு இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொன்றையும் சேர்த்து சொல்றது இந்த வாக்கியங்கள் எல்லாம் அதுபோல காது அதுதான் சப்தம் முகாத் முகம் நிரூபித்த முகம் உண்டாச்சு சமஷ்டி ரூபம் அதோ ஒரு ஆள் படுத்தா அவளுக்கு முகம் உண்டாச்சு கல்பன பண்ணக்கூடாது எல்லா சூக் சமஷ்டி ரூபம் அதுல இருந்துதான் சரீரங்கள் உற்பத்தியாக போறதுக்கும் காரணமான சக்தி இருக்கு இல்லையா அரமானுக்கள் சொல்றா இல்லையா நயாயிக்கல இருந்து ஒன்னு உண்டாகிறது இவைகள் எல்லாம் அண்டம் அதுக்கு அண்டம் ஒரு அண்டத்திலிருந்து முட்டையில இருந்து அந்த முட்டையில என்ன இருக்கு எசம்சுதானே இருக்கு முட்டையில எசம்சுதானே இருக்கு அப்புறம் உண்டா மாங்குட்டையில எசம்சுதானே இருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிருட்சம் உண்டாருது இவ்வளவு இலைகள் உண்டாகிறது மாம்பூக்கள் உண்டாகிறது கிளைகள் உண்டாகிறது இவ்வளவு அந்த மாங்குத்தை அதுபோல விராட் விராட் அப்படிங்கிற மூல காரணமான வஸ்துவில இருந்து அனந்த கோடி நாம ரூபங்களான ஜகத்து உண்டாகிறது நாசகே நிரபித்யே தாம் அப்படி அந்த முகத்திலே இருந்துல இருந்து அக்னி அது அதுக்கு தேவத்தை இந்திரியங்கள் இந்திய விஷயங்கள் அப்புறம் இந்திரியங்களுக்கு தேவர் எல்லாம் இருக்கு இல்லையா இந்திரியங்கள் காது இந்த காதுக்கு விஷயம் எதுனால் சப்தம் சப்தத்துக்கு பூதம் எதுனால் ஆகாசம் ஆகாசமாகி பூதம் அதனுடைய தன்மாத்திரை சப்தம் அதை கிரகிக்கிறது காசு காது அது வாயு வாயுனுடைய தன்மாத்திரை ஸ்பரிசம்சத்தை கிரகிக்கிறது தோம் ஒவ்வொன்னு இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொன்றிய சேர்த்து சொல்றது இந்த வாக்கியங்கள் எல்லாம் காதுதான் அக்னி அந்த ரூபத்தை பார்க்கிறது கண் கண்ணுக்கு தேவதை சூரியன் அதற்கு தேவதை தேவதை எதற்கு நான் தேவதே பண்ணுபாட்டு இருக்கும் சூரியன்பாட் கண்ணுபாடு இருக்கும் வரவாய்ப்பா திருசியம் திருசியம் இருக்கும் எதிரில கண்ணும் இருக்கு திருஷ்யமும் இருக்கு யாருனா நான் கவனிக்கலையே காதும் இருக்கு சப்தம் இருக்கு உபன்யாசம் தான் உட்காந்து நான் கவனிக்கலையே என்ன சொன்னா ஏன் கவனிக்கல அப்போ அந்த கவனத்துக்கு பிரேரகம் தேவதை அந்த தேவதைகளை அத பண்ணணும் பண்ணாதான் கேட்களுக்கு அபிமான தோன்றியவர்கள் தான் தேவதைகள் எல்லாரும் அதிகம் சொல்றார் என்ன அப்படின்னா வாக்கு தேவதா அக்னி முகம் நிரபித்தி முகம் இடத்துல வாய் வாயில் இருந்து வாக்களை எது பிரவேசி அக்னி வாக்குக்கு தேவத் நாசிகே நிறைபிஜாம் ரெண்டு நாசிக்கை இவைகள் உண்டாச்சு இதுக்கு யார் தேவத்தை பிராண சுவாச பிரசுவாசங்கள் விட்டு தானே பிராணம் அக்ஷினி நிரபித் உடனே கண்கள் உண்டாச்சு இந்த அப்புறம் இருந்து லோமானி அப்படிதானே ரோமங்கள் முளைக்கிறது அப்போ விராட் புருஷனான இந்த பிரபஞ்ச புருஷனுக்கு இந்த சரீரத்துல எப்படி ரோமங்கள் உண்டாகிறதோ அதுபோல செடி கொடிகள் புல்லு இந்த புல்லுகள்லாம் உண்டாது ரெண்டும் ஒரே அம்சம் இது ரெண்டும் ஒரே அம்சம் இந்த எப்படி புல்லுகள் உண்டாரு செடி கொடிகள் உண்டாரு சி கதை இல்லை இவ்வளவு தியானத்திலே சிக்கத்திலே ஆராய்ச்சியில தெரியும் யாராட்சியில தெரியணும் பட்சினாலும் அந்த பட்சத்துல ஒரு பட்சியினுடைய பதப்பரங்கள் பத்திரின் பேர் சரகு இருக்கு இந்த சரகு என்ன புல்லு புல்லு அம்சம் இலையினுடைய அம்சம் இந்த இலை எப்படி ஒரு விஷத்துல உண்டாகிறதோ அது போல பட்சிக்கு எல உண்டாகிறது பூமியில புல்லு உண்டாரு புல்லு உண்டாருதுனால் அந்த புல் அந்த பூமியினுடைய அம்சம் சரீரம் சரீரத்துல புல்லு உண்டாருது ஒரே வர்க்கம் திருஷ்டியோட பாரு இந்த திருஷ்டியோட பாரு தேவதற்கும்ண்ணுக்கு தேவத சூரியன் முக்கு தேவத அஸ்வினிகுமார்கள்த்துக்கு தேவதன் பஞ்சேந்திரியங்கள் பக்குக்கு தேவதை ஓஷ்டி வனஸ்பதிகள் சோமர் இல்ல வாயு கைக்கு தேவத இந்திரன் காலுக்கு தேவத சரணத்துக்கு தேவதை உபேந்திரங்கிற விஷ்ணு ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள் இருக்கு அதுபோல புதி புதம் புதிக்கு தேவதை பிரதாபதி புதத்துக்கு தேவத மித்ரன் அல்லது மிருத்யு இப்படி அதற்கு தேவதை வாக்குக்கு தேவத அக்னி எல்லா இந்திரியங்களுக்கும் தேவதை அந்தந்த தேவதைகள்லாம் பிரம்ம உண்டானார்கள் அடுத்தா அஹ் பிராப்தி அன்பு ஆயத்தன அவ தேவதெல்லாம் கிடக்கா அவன் சிருஷ்டி பண்ணின வீராட் புரஷன் அது கிரணி கர்ப்பன் எடுத்துல அவைகள்லாம் கேட்கிறார் கிரண் கர்பன் வீராட்டு வேதமை தவிர ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் வேற கிரண் வேற வீராட்டு வேற இல்லை அது என்ன கேட்கறதுனால் அந்த ஈஸ்வரன் பார்த்தா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு சும்மா வளர்ச்சி அடையாது வளர்ச்சியாடு வளர்ச்சியை புடுகணும் வளர்ச்சி கொடுக்கணுமான மரம் வச்சா தண்ணீர் கூடுவான் மரம் வைக்கிறவன் தண்ணீர் கூடுவான் அப்படின்னு ஒரு வச்சனம் மரம் வைக்கிறவன் தானே தண்ணீர் கூடுவான் அப்படின்னு ஒரு வச்சனம் இதுதான் பிரகலாதன் யோகி கர்ப்பே எவன் கர்ப்பத்துல கொண்டு விட்டானோ அவன் ரட்சிப்பான் சொல்றான் இவள் எதையும் இது இனிமே வளர்ச்சியை அடையணுமே அப்படின்னு ஈஸ்வரன் பார்க்கிறான் பார்ப்பதே என்னன்னா எல்லாத்துக்கும் அசனமும் சிபாசையும் குடுக்கும் சிபாசன்னா சாப்பிடும் ரெண்டும் இல்லாதது போனா இது அடையவே அடையாது ரெண்டாவது ரெண்டையும் குடுத்தாச்சுன்னா அது என்ன பண்ண உடனே எதை வாயில கொடுக்கலாம் ஒருக்கி வாயில கொடுத்துக்கலாம் ஆரம்பம் சிபாச ஆரம்பிச்சுட்டேன் அது வாயில அடையாச்சு குடிக்கும் சிஷ்டிலே ஏன் அப்படின்னா ரெண்டும் இல்லாத போனா போயிடும் இருக்கா மரத்துக்கு இருக்க மரத்துக்கு மழை பொயிலே நான் குடத்துல தண்ணீர் பாய்ச்சலேட்டு காலமே பார்த்திய சாயங்காலம் பாய்ச்சிட்டு காலமே பார்த்து எல்லாம் அசனாதிபாசை இருக்க எதுக்கு அசனாதிபாசை இல்ல இந்த அசனம் திபாசை இது ரெண்டையும் திருஷ்டி பண்ணி நான் பெரிய தீபா அதனால நாங்கள் அன்னத்தை சிஷ்டி பண்ணணும் அன்னத்தை உண்டாக்கணும் அன்னத்தை எடுத்து வாயில போட்டுக்கணும் தாகத்திட்டு தண்ணீர் குடிக்கணும் இது எல்லாம் பண்ணணுமே ஜெகத்தை அதனால ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும் ியூவி நமாறவிம் பிர ஜெகத்தனை சிருஷ்டி பண்ணி அப்படின்னு ஈஸ்வரத்துக்கே பிரார்த்திச்சிருந்தா ஏன் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடனே அன்னத்தை நீ சிருஷ்டி பண்ணுவேன் இந்த அன்னத்தை சிருஷ்டி பண்ணினா நாங்கள் அந்த அன்னத்தை சாப்பிடுவோம் இந்த அன்னத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி உனக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் எதுக்கு சிருஷ்டினால் உனக்கு நைவேத்தியம் பண்றது ஜெகத் சிருஷ்டியே ஈஸ்வரனுக்கு நைவேதம் பண்றதுக்காக ஒரு கோவில்்சே ஒரு கோவில் இதுக்கு அந்தரியாமியே கர்பிருகத்துல பிரதிஷ்ட இதுக்கு அபிமானி தேவதைகள்லாம் அர்ச்சகர்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய இந்திரியங்கள் எல்லாம் அர்ச்சகர்கள் இதுக்கு மடப்பிடி பிரபஞ்சம் பிரபஞ்ச விஷயமான சப்தம் ரூபம் ரசம் ஆகாரம் தான் ஆகாரம்சம் தொடக்கிறோம் ரூபம் ரசம் ஏவேஜியம் பண்றோம் கந்தம் தூபம் காட்டுறோம் ரூபம் தீபம் காட்டுறோம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் எல்லாத்தையுமே ஈஸ்வர்ப்பணம் பண்ணி எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கணும் ஈஸ்வர நிவேதிதையே எடுத்துக்கணும் ஈஸ்வரன் நிவேதனம் ஆகாத சப்தம் கேட்கக்கூடாது ஈஸ்வரன் நிவேதனம் ஆகாத ஸ்பரிசம் போட்டுக்கூடாது நிவேதனம் ஆகாத கந்தத்தை நுகரக்கூடாது எல்லாத்தையும் ஈஸ்வர்ப்பணம் பண்ணிட்டு ஆனால் சுத்தம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணலன்னா மாய எதுவுமே ஈஸ்வர்ப்பணம் பண்ணி வசத்தையும் ஈஸ்வர்ப்பணம் பண்ணி வாயில போட்டுக்கோ சப்தத்தையும் ஈஸ்வர்பண்ணாள் மகாலிங்கி சுவாமி வர மேல கச்சேரி அப்ப போய் கேடு உனக்காக மேல கச்சேரி மேல கச்சேரி பண்ணின ஈஸ்வர்ப்பணம் பண்ணு எதுவனாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி பிரசாதமாக ஏத்துக்கணும் ஜெகத் உனக்கு உனக்கு நாள் ஆயிரம் கோடி ஜென்மமானாலும் ஒன்னு அழிப்பு பிடிச்சு அதை ஈஸ்வர்பனா பண்ணிட்டியானா உனக்கு சித்த சித்தியம் உனக்கு பூஜை பலமாக அன்னம் மதந்தி ஜீவகோட்டிகள் எல்லாரும் சாப்பிடுவார் அப்படிங்கறதுனால இந்த அசலா பிபாச தனக்கு தனக்குன்னு உற்பத்தி பண்ணாம ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு அப்படின்னு விட்டா அதுல ஒரு வழி தனக்கு மாதிரி இருக்க தவிர ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு தான் அண்ணா தனக்குதான் அதனால இது ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகன் சொல்ற அதுக்காக தான் ஜெக சிருஷ்டி உடனே அப்படி சிருஷ்டி பண்ணதும் அப்படிங்கிறது ஜீவோ ஜீவசிய ஜீவனம் அன்னம் உலக அமைப்பு இது இசை இல்லாம உலகம் இருக்காது உலகத்துல எல்லாமே அன்னந்தான் உலகத்துல எல்லாமே அன்னம் அப்படின்னு சொன்ன அண்ணா ஒரு பாம்பு ஒரு தவளை ஒரு பூச்சி சின்ன பூச்சிய தவளை பிடிக்க பாக்குறது அந்த தவளைய ஒரு பாம்பு பிடிக்க பாக்குறது இந்த பாம்பு ஒரு கருடன் பிடிக்க பாக்குறது உலக சிருஷ்டியே உலக சிருஷ்டியே அப்படிதான் எலி நிறைய இருக்குதான் தூண இருக்கு இந்த எலிய வாய்ந்தப்பட்டிருக்க அத அதுக்கு அத அதுக்கு ஆஹாரம் இருக்கு இந்த பூனிய அந்த பூனியை கம்புன்னு சாப்பிடறதுக்கு நாய் இருக்கு பசு இருக்குன்னா பசுவை பிடிக்கிறதுக்கு புலி இருக்க யானை இருக்குனா யானைய பிடிக்கிறதுக்கு சிம்மம் இருக்கு பாம்பு பாம்பு பிடிக்கிறதுக்கு கங்கன் இருக்கு மயில் இருக்கு ஒவ்வொன்றுக்கு அன்னம் அத அதுக்கு அன்னம் பாரு எததுக்கு அண்ணம் அண்ணா ஆடு நாள் ஆடு இருக்கு கோழி இருக்குதான் மனுஷன் ஆட்டையும் கோழியும் அவன் சாப்பிட்டுவான் அந்த மனுஷனால் மனுஷனம் பார்த்தா சாப்பிட்டு உலக என்ன உலகத்துல உள்ள எவ்வளவு சரீரங்கள் இருக்கோ அவ்வளவும் அன்னம் ஏன்னா அன்னமயம் தானே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாரமா போயிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாரமா போயிடும் ஆகாரம் விகிதம் விகிதமா இருக்கே அது அதை சாப்பிட சாப்பிட